ம் ஸ்ீாமூர்த்திசுந்திரம் வைப்பாண்டம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மதுசி கி விமே மாதமே விதையிரவிடம் மேவ மேவெவ நமோ விதைய சம்பிரோ வம்சரிஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோமரிணே விஷுஜா பதிரம் பயிரா ரைஷவாகனோமே தஞ்சாயுந்திரோஷா விஷவே OM SHAND dias schon niedu страх Kajnanam Shupratana isthira-jaranakar Vyabhiravyap Vyalokan Roompa Vinayam Sahislaamb Tak squishy Bhajkan Kamajannyana икva Saruvan Michaelese and Halima shadow துர்லம் பூத்தேதோஜ்ஜியைஸ்வதிசனாதிஷமோ भवभय जाग्रदा नुक्तं जाग्रदादिमयं ம ஜயிரமாரைக்கம்வே தம் நம்ம சோயமாத்மா ஜரிஸ்னோ வைஷ்வாக்க ஜார <laughs> பிரம்ம விசாரம் ஆத்ம விசாரம் முதல்ல நமக்கு பிரம்ம ஜானதான் தாத்பரியம் இந்த பிரம்மன்ல ஜெகத்து அத்தியாரோபம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம முதல்ல ஏத்துக்கணும் ஜெகத்தை காரியமா ஒத்துக்கணும் பிரம்மத்தை காரணமா ஒத்துக்கணும் பிரம்மத்தை காரணமாகவும் ஜெகத்த காரியமாகவும் நாம ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் சாஸ்திர பிரமாணம் சாஸ்திர பிரமாணம் இல்லாம பிரம்மன காரணமாகவோ ஜெகத்த காரியமாகவோ நாம ஏத்துக்க முடியாது ஏன்னா சாஸ்திரம் ஒன்றை சொல்லுகிறது தெரிந்ததன் மூலம் தெரியாத ஒன்றை விளக்குகிறது அஜ்ஞாத ஞாபகம் சாஸ்திரம் முதல்ல இதை ஒத்துழைப்போம் பிரியம் ஏது ஏற்று என்ன பண்ணனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நாம ரூபம் அதினம் உலகத்தை வியாக்கியான அதாவது பரம்பொருள் பிரம்மன் காரணம் ஊர்தூலம் பிரம்மன் காரணம் உயர்ந்தது காரியம் கீழானது அஸ்வத்வா என்ன இந்த உலக வாழ்க்கை சம்சாரம் ஜெக்து அர்த்தம் ஆக இந்த சம்சாரத்துக்கு எது தாழ்ந்த இந்த ஜகத்தும் உயர்ந்த பிரம்மனும் சேர்ந்துதான் இந்த சம்சாரத்துக்கு காரணம் விரக்ஷம் யகாவேத அப்படிதான் சொல்லியிருக்கார் சங்கராச்சர் இந்த காரணத்தோட கூடிய இந்த காரியத்தை எவன் புரிஞ்சுக்கிறானோ இந்த காரியத்தை காரணத்தோட எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் சாஸ்திரத்தை உள்ளவாறு புரிந்து கொண்டான் என்று விளக்கம் சொன்னார் அதை ஞாபகப்படுத்திக்கிறோம் இந்த பிரம்ம ஜானத்துக்கு முதல்ல நம்ம பண்ணின விசாரம் ஆத்ம விச்சாரம் ஜெகத் விசாரத்தை ஜெகத்தை எப்படி பிரிச்சுட்டோம்னா ஜெகத் இது ஆத்மான்னு சொல்லி இந்த ஜெகத்தெல்லாம் பிரம்மன் அந்த பிரம்மன் தான் ஆத்மான்னு சொல்லி இந்த ஆத்மாவை நாளா பிரிச்சுட்டோம் உபனிஷத்து என்ன பண்றது பேசினதெல்லாம் அர்த்த பிரபஞ்ச திருஷ்டியில பேசியது இப்ப பத பிரபஞ்ச திருஷ்டியில பேசியது அர்த்தம் வேற பதம் வேற இல்லேன்னு ஒரு சொல்லும் பொருளும் உண்மை அல்ல படிச்சோம் மறந்து போயிருக்கும் சொல்லுக்கு அந்நியமா பொருள் இல்ல பொருளுக்கு அந்நியமா சொல்லு இல்ல சொல்லும் பொய் பொருளும் பொய் அப்படிங்கிற நிரூபிச்சு சொல்லுக்கும் பொருளுக்கும் இருப்பே மெய் இருப்பதாகிய சொல்லும் இருப்பதாகிய பொருளும் தோற்றமாத்திரமே சொல்லுக்கு உண்மையிலே பொருள் இல்ல தங்கத்தை தவிர பொரு நகைக்கு நகைங்கிற சொல்லுக்கு தங்கத்தை தவிர இருப்பு இல்லை அதே மாதிரி அந்த பொருளுக்கும் நகைங்கிற சொல்லுக்கு இப்ப வந்து வளையல் சொல் தங்கம் சொல்லுக்கு இருப்பு இல்லாமல் போயிடுது அப்புறம் அந்த பொருளுக்கும் இருப்பு இருக்கான் பொருளுக்கும் உண்மையில் இருப்பு இல்லை வளையல் நம்ம பண்ணிாம் ஹஸ்தத்தை பாதமாக்கலாம் பாதத்தை ஹஸ்தமாக்கலாம் பண்ணிவிடலாம் ஆக பொருளுக்கும் இருப்பில்லை சொல்லுக்கும் இருப்பில்லை அது நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் ஆக நம்ம பொருள் உலகத்தினுடைய அடிப்படையில எல்லாத்தையும் விசாரம் பண்ணோம் ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்ன பிரபஞ்சம் சுசக்தி பிரபஞ்சம் அப்புறம் வந்து துரியன் துரிய பிரபஞ்சம் புரிஷத்து அதேதான் அந்த நாள் இருக்கு இல்லையா விசை அகார உக்கார மகாரம் துரியன் இஸ்இக்வல் டு அமாத்ரா பிரணவம் அசப்தம் சார பிரம் அைத்தம் அசப்தம் அத்வைத்தம் இத சொல்றதுதான் ரெண்டு இருக்கு சப்தமும் இருக்கு அசப்தமும் இருக்கு அப்புறம் வந்து ரூபமும் இருக்கு அரூபமும் இருக்கு ரெண்டும் சொல்ல மாட்டோம் ரூபம் இல்லை ரூபம் இருக்கு மாயா மாத்திரமிதம் ரூபம் மாயா மாத்திரமிதம் நாம மாயா மாத்திரமிதம் ரூபம் மாயா மாத்திரமிதம் நாம அரூப அசப்த என்ன பண்ணுவளாக உபதேசிக்கப்பட்ட ஆத்மான்னு அர்த்தம் சோயம் ஆத்மான்னா இதுவரையில் நான்கு பாதங்களாக உபதேசிக்கப்பட்ட ஆத்மா இப்பொழுது ஓம்காரத்தின் மூலம் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது ஒன்னு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துகிறான் அதிகாரி யாருக்கு சித்திக்கலையோ அவன் உபாசனை பண்றான் அவனுக்கு வந்து இந்த சூக்மம் புரிய புத்தி ஏகாகிர புத்தி ரெண்டா பிரிக்கிறான் சூக்மதாக்கிரதா இப்ப சில பேருக்குனால சீக்கிரம் புரியுது கிரகிக்கும் ஏகாத சில ப்ராப்ளம் தான் இருக்கும் எல்லாம் வந்து சூக்ஷோத்திரையும் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு நான் தான் விஷயம் நீங்க சுலபமா சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு நமக்கு இந்த புரிஞ்சிக்க முடியலங்கிறது விஷயம் பெருசு எத்தனையோ விஷயம் புரிஞ்சிக்க முடியல வாழ்க்கை புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் என்னைக்கு இருந்து கொண்டே இருக்கா இல்லையா சிருஷ்டியில இருந்து கொண்டே இருக்கு புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட மகிமை ஞானி என்ன பண்றானா இது புரியாட்டி போறதுங்கிறான் அக்ஞானி இது புரியலையே அது புரியலையே அது புரியலையேன்னு கேட்டு இருக்கான் புரிய வேண்டியது புரிஞ்சு அப்புறம் மத்ததெல்லாம் புரிஞ்சிக்க முடியாததா இருந்தாலும் பரவாயில்ல புரிஞ்சுக்காட்டா பரவாயில்ல புரிஞ்சு தேவைப்பட்டா புரிஞ்சுக்கணும் தேவையில்லாட்டி என்னத்துக்கு இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு சைனா பாஷை அவசியமாய்ப்பன் பாஷன் ரொம்ப தேவையான வாழ்க்கையில் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறதுனா படிக்க பிசினஸ் பண்ண வேண்டியது சைனா பாஷை கத்துக்கணும் எத்தனையோ பேர் ஹிந்தி கத்துக்கிறாங்க வியாபாரத்துக்கு தேவைப்பட்டா கத்துக்கலாம் தேவையில்லை இருக்கட்டும் இந்த அத்தியட்சரம் அதிமாத்திரங்கிற வார்த்தை என்னன்னா மாத்திரைகளை உடைய ஓரெழுத்து இந்த ஓங்காரமானது இந்த நான்கு பாதங்களோடு இணைத்து சிந்திக்கப்படுகிறது பாதா மாத்ரா மாத்ராங்கிற வார்த்தைக்குலமான ஒரு ஒலி இப்படிப்பட்ட அளவு தான் இருக்கலாம் கணக்கெல்லாம் இருக்குமா சொன்னேன் அகார முகார மக்காரஹ இதுக்கு என்ன பண்றாருன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும் இதை படிக்கிற அதிகாரியை நம்ம ஞாபகம் நமக்கெல்லாம் வந்து ஆலம்பனம் வந்து ஒரு பெரிய விக்கிரகம் தேவைப்படுறது தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய விக்கிரகமாக தேவைப்படுறது ஒரு விக்கிரகத்துல தான் நம்மளால கடவுளை நினைக்க முடியுது ஆனால் இது வேதாத்தியனம் பண்றவனை பார்த்து பேசுகிற வாக்கியங்கள் போல இருக்குது வேதாத்தியனத்துல எல்லாம் வந்து சூக்ஷமான விஷயத்தை சொல்றதுக்காக சப்தத்தையே சப்போர்ட்டா எடுத்துக்கோ ஆலம்பரமா எடுத்துக்கணும் தைத்திரோபிரேஷத்துல பார்க்கிறோம் சந்தியவே தியானம் பண்ண சொல்லிருக்கு எழுத்து புணர்ச்சின்னு சொல்றோமே அந்த சந்தியவே தியானம் பண்ண சொல்றது அகார பூர்வ ரூபம் உகாரோபத்தியம ரூபம் அனுஸ்வார்த்திய ரூபம் பிந்துருத்தர ரூபம் தைத்திரோபாக்குறோம் ஆச்சாரிய பூர்வம் வியாசதினாலே உபாசனித்தோல்றோம் அந்த சந்தி ரூல்லாம் சொல்லும் ஒரு மந்திர ஒரு எழுத்துற சந்தி எப்படி சேர்றது பூர்வரூபம் உத்தர ரூபம் சந்தி சந்தானம் இதெல்லாம் தியானம் பண்ணு ஆச்சாரிய பூர்வரூபம் அந்த ரூபம் வித்யா சந்தி பிரவச்சனும் சந்தானம் வித்தியம் அதிவித்யா சகும்ஹிதோ பாசனா அப்புறம் ஓங்கார உபாசனையும் இருக்கு அங்கே இருக்கு ஓமி தி பிரம்மா ஓமி தீகம் சர்வம் இங்க எப்படி சொல்றோம்னா இது சப்தத்தையே சப்போர்ட்டா எடுத்துக்கிறது ஒவேடாக கொள்ளுவது ஒரு சப்போர்ட் அதாவது அகாரத்தை அறிமுகப்படுத்துறது அகாரத்தை வைஸ்வாரனாக தியானம் பண்ண அகாரண வைஸ்வாரணாக புரிஞ்சுக்கிறது ஒண்ணு இல்லாட்டி வைஸ்வாரனாக தியானம் பண்றது புரிஞ்சுக்கிறதுனால தியானம் பண்றதுனால உத்தம அதிகாரி அதிகாரி என்ன பண்றான் பலன் கிடைக்கிறது ஆனா அவனுடைய நோக்கம் என்னன்னா லௌகிக்க பலன் இல்லை உபனிஷத் சொல்றது இதெல்லாம் அவனுக்கு வந்து சேர்றது அப்படின்னு சொல்லி இந்த பலனை விசேஷமாக சொல்லுகிறது ஆக என்ன அதுக்குப ஆதி ரெண்டுதல்ியாபிக்கக்கும்ியாக இருக்குதத்தில் எல்லா உபாசனையும் சமஷ்டி தான் மே என்ன பண்ற அதுவும் விஸ்வரூபம் வந்து எல்லாத்தையும் வியாபிக்கிறது பிரபஞ்சத்தை வியாபித்திருக்கிறான் வைஸ்வநரன் முதலாக இருக்கான் எதுக்கு அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர்தான் பிரதம பாதகா அப்படின்னு சொன்னதனால முதலாக இருக்கிறான் அப்ப இவனுக்கு என்ன கிடைக்கும் இவனுக்கு எல்லா உலக விஷயங்களும் கிடைக்கும் இவன் முதன்மையானவனாக இருப்பான் இதெல்லாம் உபாசகனுக்கு கிடைக்கிற பலன் ஞானிக்கும் இந்த பலன் சொன்னதனால தப்பு இல்லை இதெல்லாம் அவருக்கு பை ப்ராடக்ட் அவர் காலடியில் எல்லாம் போய் விழருடைய ஆராய்ச்சி செய்கிறானோ எவன் இவ்வாறு இதனை தியானம் பண்ணுகிறானோ உத்தம அதிகாரியாக இருந்தால் ஆராய்ச்சி ஆகையினால உபரிஷத்து கொஞ்சம் கருணையோட ஒரு உபாசனைய சொல்றது இனி அடுத்த அடுத்த இது சப்னஸ்னேஜா உரிஷாத் உபயதி ஹவை ஜானசிய இப்ப ஓங்காரத்தை நாலு மாத்திரையா வச்சுருக்கும் அகாரியும் கஷ்டம் இல்லை எல்லாத்தையும் ஈக்குவெட் பண்றது சேர்க்கிறது ஏன் அதுவே போறாதா அந்த அதோட பாடம் முடிச்சிருக்கலாமே நான் தப்ப என்ன கஷ்டம் இதை பற்றி கொண்டானே ஆனால் இதை சுலபமா எடுத்துக்கொண்டான் அவனுக்கு இதெல்லாம் விசாரம் பண்றதோ எல்லா சௌகரியமா தியானத்துக்கும் அனுகூலம் விசாரத்துக்கும் அனுகூலம் அதனால பெரிய டெக்ஸ்டே வேண்டாம் கூட படிக்க வேண்டாம் ஓங்காரத்துக்கு விளக்கம் தானே இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கின்ற பிறகு இந்த ஓம் மாத்திரம் போறோம் ஓம் அதுக்குள்ள அத்தனையும் வச்சிருக்கான் என்ன சொல்றது இந்த இத்ரூண்டு சிப்புக்குள்ள எவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு எவ்வளவு அடங்கி விடுறான் ஒரு திருண்டு சிப்பு இருக்கு அப்ப வந்து எவ்வளவு சட்டணும் அப்படி இருக்கிற போது இந்த ஜடமே ஜடத்திலேயே இவ்வளவு சூட்சம் இருக்குமானா சேத்தனம் எவ்வளவு அதிசூக் இருக்க வேண்டும் எல்லாம் எல்லா மதங்களையும் பேசப்படுறது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த ஓம் வந்து என்னன்னா மகா மகா மகா சிப்பு இதுக்குள்ள அத்தனையும் அடங்கி இருக்குன்னு காட்டுறது ஆக ஸ்வப்ரஸ்தானா இப்ப உக்காரத்தை உக்காரத்தை சொல்ற போதே நீங்க சொல்ற போதே அதுல தைஜசன் அண்டர்ஸ்டூட் அதுல எடுத்துக்கொள்ளணும் அத வந்து உபனிஷத் சொல்லியாச்சு என்ன உகாரத்துக்கும் அதாவது வியாபகத்துவம் ஆதிமத்துவம் அகாரத்துக்கு வியாபகத்துவம் இருக்கு சர்வசப்த வியாபகத்துவம் அகாரத்துக்கு இருக்கு அதே மாதிரி வைஸ்வாநரன் சர்வத்தையும் தியாபிக்கிறான் அகாரம் வந்து எல்லா அக்ஷரங்களுக்கும் ஆதியாக இருக்கு வைஸ்வாநரனும் முதலாக இருக்கான் பிரதம அப்படி ஒரு இதை சொல்றது இல்லாட்டி மொட்டையா நீ இப்படி பண்ணு சொல்லலாம் அது தப்பே கிடையாது இந்த பார்த்தியா இங்க ஒரு மரம் இருக்கு இல்லையா அது தியானம் பண்ணு சொல்லிட்டு போகலாம் தப்பே கிடையாது அது ஒரு பிடிப்பு சரி வா குரு சொல்லிவிட்டார் அதை பண்ணி விடுறது உள்ள நம்ம எவ்வளவு கதை ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு குரு சொன்னாரன் எரும கடாவை தியானம் பண்றான் அப்படின்னு தரான் சொல்லுவாங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க எருமக்கடாவை தியானம் பண்ணு உனக்கு இருக்கிற தகுதிக்கு எருமகடா எதுவும் கோபத்துல சொல்லிவிட்டாரு இவன் எருமக்கிடவே பகவான தியானம் பண்ணிவிட்டான் குருவாயூரப்பனான்னு நினைச்சு விட்டான் அப்படி சொல்லுவாங்க அப்புறம் இந்த குருவாயூரப்பனை வந்து வெளியில எடுத்துன்னு வர்றதுக்கு இந்த நம்பூதிரி இந்த மேல்சாந்தி வெளியில கொண்டு வந்தா வரமாட்டேங்கிறதா சுவாமி அப்ப வெளியில அவன் சொன்னா அந்த கொம்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாங்க வந்துடும் நமஸ்காரம் அவன் இவர் வந்து அவனை வந்து ஒத்துக்காட்டாலும் அவன் குரு பக்தினால ஒத்துக்கிட்டு அவன் எருமகிடாகவே குருவாயிருப்பதை தியானம் பண்ணிட்டான் அதனால அவனுக்கு அது வரும்போது அந்த கொம்பு இடிக்கலாம் கருப்புக்கிற வாசங்க எப்படியோ எது சொல்றேன் உபனிஷத்து வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா கொஞ்சம் ஏன்னா இதோட கம்பேர் பண்ற போது மேல இருக்கு ஆதான் உயர்ந்தது அகாரம்தான் முதல் எழுத்து ஆனாலும் இந்த உகாரம் உயர்ந்தது இந்த வைஸ்வானன் ஹிரண்ய கர்ப்பனில் ஒடுங்குவதால் இரண்டகர்பன் வைஸ்வநரனை காட்டிலும் உயர்ந்தவன் உத்கிருஷ்டி அப்படி ஒண்ணு அப்புறம் உபயத்வா நான் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க உபயத்வாது என் அர்த்தம் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கான் வைஸ்வநரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உபயம் அகாரத்துக்கு என்ன சொல்லது ஆப்தி ஆதிஹி ரெண்டு சொன்ன இங்க உத்கரிஷா அடுத்தது என்னது உத்கரிஷா உபயம் இடையில இருக்கார் சாமானிய விஷயம் விஸ்வ பிராஜ் மத்திய கர்ப்பிருத்த ஆத்மனோஹோ மத்தியமானதை விட இருக்கார் உத்தம அதிகாரி ஐக்கியம் பண்ணி சமஷ்டி ஐக்கியம் பண்ணி அண்டர்ஸ்ட் பண்ணி என்ன அவனுக்கு என்ன பிரயோஜனம் அந்த பிரயோஜனம் என்ன கேட்டா இவன் ஞான பரம்பரையை வளர்ப்பான் இவனுக்கு நிறைய சிஷ்யர்கள்லாம் கிடைப்பார்கள் பரம்பரையை வளர்ப்பான் உடையவனாக இருப்பான் அர்த்தம் இவனுக்கு பிறகு இந்த ஞானம் பரவும்படி செய்பவனாக இவன் இருப்பான் என்பது கருத்து அவனோட அது போயிடாது அவனுக்கு பிறகு வாழையடி வாழையா இந்த ஞான பரம்பரை வரும் அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்னன்னா எதிரியையும் நண்பனையும் ஒன்றாகவே கருதுவான் சமபுத்திர் விசிஷே எல்லார்கிட்டையும் அவர் சமமாக இருப்பான் அவர் மத்தம விரோதியா நினைக்கலாம் மத்தவன் இவனை நண்பனா நினைக்கலாம் இவன் யாரையும் நண்பனாகவும் நினைக்கிறது இல்லை பகைவனாகவும் நினைக்கிறது இல்லை யார் விட்டையும் இவனுக்கு ராகத்வேஷம் இல்லை சமானத்தின் யாரையும் விரும்புவதும் இல்லை யாரையும் வெறுப்பதும் இல்லை எல்லோரிடம் அன்பாக இருக்கிறான் சமான பவதி அசிய குலே இது பலன் இதெல்லாம் பலன் விஷயம் இங்க ஞாபகம் விஷயம் ஆலம்பன விஷயம் பலன் ஞானம் அல்லது உபாசனை பற்றுக்கோடு எதுனா உகாரம் அகாரம் உகாரம் உகாரத்தில் இதெல்லாம் நினைக்கிறான் திங்க் பண்றான் இந்த மந்திரத்தையே அவனுக்கு பிடிச்சிக்கலாம் அப்ப அந்த உட்காரத்தை நினைத்துக்கொண்டு இந்த சமமா இருக்கான் அது மாத்திரம் பிரம்ம ஜானம் பூர்ணமா இருக்கும் அப்பிரமவி நான் சொல்றதெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் புரியாம போயிடுமா அப்படிங்கிறது இருக்க ஸ்டுடென்ட்ஸுக்கு புரியும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன் மாட்டான் குலம்னா இவனுடைய குடும்பம் அர்த்தம் இல்லை இவனுக்கு ஏது குலம் குலம் இவனை சுத்தி இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கெல்லாம் நன்றாக பிரம்ம ஜானம் சித்திக்கும் நினைச்சு இவனுடைய டீச்சிங் ஒழுங்கா வேலை செய்யும் யார் இந்த உகாரத்தை இப்படி தியானம் பண்றானோ உகாரத்தை இப்படி விசாரம் பண்றானோ அவனால இந்த நன்மை எல்லாம் ஏற்படும்ங்கிறது சொல்லுகிறது இதெல்லாம் நடக்கிறது முக்கியம் இல்லை நமக்கு ஜானந்தா சமான முக்கியம் இதுல வந்து ஞான சந்ததி அப்ரமவி தன்னா விசாரம் பண்ண முடியாது உபனிஷத் சொல்ல சாஸ்திரம் பொய் சொல்ல நம்ம எதிர்பார்ப்பு பெருசா இருக்கலாம் சமானஷ்ட பவதிங்கிறது நம்ம இது பண்ண முடியும் மற்ற இரண்டும்யம் நமக்கு அஹம் அம்மஸ்மிங்கிறதுலாம் தாத்யம் அடுத்த மந்திரம் சுஷுத்திரா மக்கார திருத்தீயா மாத்திரா மிதேரபி தேர்வா ீதிஷ்டீவம் வேத இது அடுத்தது முடிச்சுட்டோம் ஜாக்கிரத்தை சொப்ரம் முடிஞ்சது ஆனா அதுல என்ன வாக்கியங்கள்லாம் வந்து வைஸ்வாதரன் போட்டிருக்கு அடுத்தது தைஜசன் போட்டிருக்கு நான் ஹிரண கர்பன்னே அர்த்தம் பண்ணியிருக்கேன் காரணசரீரத்தை இந்த சுசுப்தானம் உடையவர் இது என்னன்னா மகாரஹா மூணாவது மாத்திர முதல் மாத்திரை அகாரம் இரண்டாவது மாத்திரை உகாரம் மூணாவது மாத்திரை மகாரம் திருத்தீயா மாத்ரா இது மூணாவது மாத்திரை இது ஐக்கியம் பண்ணும் இந்த மகாரத்துல அவ்யாக்கிருத்தாத்மா ஈஸ்வரனை அதிகாரிக்கு தியான பிரதானமாகவும் இருக்குது விசாரப்பிரதானமா தியான பிரதானமானு கேட்டா விசார அப்பிரதான தியான பிரதானமா தான் இருக்குது அது ஒண்ணு சந்தேகம் வேச நிராம்வ எப்படி எவை அரிசி எல்லாம் படியில அளந்தளந்து கொற்றோமோ அது மா இந்த பிரபஞ்சமெல்லாம் திரும்ப போய் போய் திரும்ப திரும்ப வருது ஆகையினால இந்த மகார காரண பிரபஞ்சத்தை என்னெல்லாம் சொல்றாங்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் அப்படி மாதிரி கருவியாக அர்த்தம் அபித்தி அபித்தின் சொல்றோம் என்ன எல்லாம் ஒடுங்கிறது இந்த காரணத்துல ஒடுங்குகிறது பிரான்ல ஒடு என்ன பிரயோஜனம் இது பாருங்க மகாரம் சப்போர்ட் தியான மகாரத்துல விஷயம் என்ன ஆலம்பனம் மகாரம் விஷயம் அவ்யாக்கிருத்தாத்மா ஈஸ்வரன் அது அதுக்கு காரணம் என்ன சொல்றது என்ன குழந்தைய அழந்த பாக்கிறாங்க தெரியாது கேட்டிருக்க மாட்டோம் மாத்தினா அந்த குழந்தையோட வளர்ச்சிய பார்த்துக்கு இவ்வளவு அம்மாவுக்கு இந்த குழந்தையோட வளர்ச்சியில அவளுக்கு விருப்பம் அந்த குழந்தை வளர்றத பார்த்து இத்தூண்டுக்கு நம்ம வயிற்றுக்குள்ள இருந்தது எப்படி இருக்கு பாருப்போம் அப்படி சொல்லி அவளுக்கு அந்த அந்த இது இருக்குமா பாக்குற அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்ந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த மாத்தி அந்த அளந்து பாக்கிறதால நமக்கு ஞானத்தை எல்லாம் காப்பாற்று சம்பந்தம் இல்லை சொன்னேகேர்வா மினோதி அபீதிஷ்டி மினோத்தின்னு சொன்னச்சல்ற இந்த உலகத்தின் உண்மை தத்துவத்தை உணர்கிறான் இந்த உலகத்தின் உண்மை தத்துவத்தை வித்வத் பலமாக மினோதிகவா இதாத்மியம் ஜானாதி இந்த பிரபஞ்சத்தின் மெய்தன்மையை உணர்கிறான் இதன் உண்மையை உணர்கிறான் அப்புறம் என் உண்மையை உணர்ந்து என்ன ஆடுறான் அவனே அதுவாக ஆகிவிடுகிறான் மினோதி இதம் சர்வம் அபீதிஷ்டின் பரம்பொருளை உணர்கிறான் பரம்பொருளாகவே ஆகிவிடுகிறான் மினோதி சர்வம் அபீதி மினோதிங்கிறதுக்குறான் அப்பவும் அழக்கிறான் என்ன அழகிறான் நல்ல அழக்கிறான் அந்த அர்த்தம் இல்லை அழப்போ அளப்பு அப்படி இல்லை அளக்கிறான்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தின் உண்மையை உணர்கிறான் அந்த உண்மை மயமாகவே ஆகிவிடுகிறான் உலகத்தின் உண்மையை உணர்த்து அந்த உண்மை மயமாகவே ஆகிவிடுகிறான் பரம்பொருளை உணர்ந்து பரம்பொருளாகவே ஆகிவிடுகிறான் ஆக ஓங்காரத்தினுடைய பிரயோஜனம் ஞானம் கிடைக்கும் அர்த்தம் இந்த இடத்துல நீங்க போயிடுச்சு இல்லையா சிஷ்ய பரம்பரையெல்லாம் லௌகிக பலனா ஆன்மீக பலனா ஆன்மீகத்தில் இருக்கிற லௌகிக பலன் அப்படி சொல்லுவ சிஷ்ய பரம்பரை இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் வந்து அகாரத்துக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தோம் இவனுக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும் இவன் முதலாவதவனாக இருப்பான் அப்புறம் இவனுக்கு என்ன இதுல என்ன ஆகும்னா இவன் தலை பரம்பரையை வளர்ப்பவனாகவும் அனைவரிடத்திலும் ஒன்றான பார்வையை உடையவனாகவும் இவனை சார்ந்திருப்பவர்கள் பரம்பொருளை அறியாதவர்களாக இல்லாமனும் இருப்பான் இவனை சார்ந்திருக்கின்றவர்கள் பரம்பொருளை அறியாதவர்களாக இருக்க மாட்டார்கள் அறியாதவர்களாக இருக்க மாட்டார்கள் அர்த்தம் அறிபவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்ப கடைசியில என்ன இவன் அந்த பரம்பொருளாகவே விளக்கி சொல்ற காரிகாக்காரர் ஸ்லோகத்துல மூணு ஸ்லோகத்துல இதே விஷயத்த சொல்ற இப்ப நம்ம மூணு மந்திரத்துல படிச்சோமே எட்டு ஒன்பது பத்து இல்ல எட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்பது பத்து பதினொன்னு பார்த்த இந்த நாலு மந்திரத்தினுடைய சாரத்தை மூணு ஸ்லோகங்கள்லாச்சாரிய விஷ்வா விவகா ஆதிசாடம் மாத்திராம்பிரோ ச மாவா அத்வம்னா என்ன அகாரம் அகாரத்தின் மூலம் விஸ்வனை சொல்லுகிறது ஆதி சாமானியம் சொல்லப்பட்டதுதான் ஆதி சாமானியம் உட்கட்டம் முதல்ல அதுல சொல்லப்பட்ட அதே உத்தம் நியாய அதுதான் உயர்ந்து ஆதிதான் இது அக்கறம் தான் அகாரந்தான் ஆதியாக இருக்கு அகாரம் தான் சர்வத்தையும் வியாபிக்கிறது சாமானியம் சாமானியம்னா எல்லா எழுத்துக்களையும் இந்த அகாரம் வியாபிக்கிறது எல்லா எழுத்துக்களிலும் உயர்ந்ததாக உத்கிருஷ்டம் அர்த்தம் உத்கடம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் சாமான்யம் சொன்ன எல்லாவற்றிலும் சமமாக இருப்பது அனைத்து எழுத்துக்களிலும் சமமாக இருப்பது விஸ்வனுக்கும் இதே தன்மைதான் ய அதான அகாரத்தை வைத்துக்கொண்டு இப்படி சொல்றோமோ அது நமக்கு ஆப்தி சாமான்யம் ஏற்படுகிறது இந்த அப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த எழுத்தை பண்ணணும் சொல்றாரு அவ்வளவு முதல் வரியில சொல்லப்பட்ட கருத்தையே இரண்டாவது வரியின்னு திரும்ப சொல்லு இந்த அகாரத்தை அகார மாத்திரைய இதோட இணைத்து நாம இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆப்தி சாமான்யம் ஏவச்ச ஆப்தி சாமான்யம் ஏவசா இந்த மாத்திரைக்கு இதே ஏற்படுகிறது ஆப்தி சாமானியம் அங்கேயும் பேசல அந்த விஷயத்தை தான் பேசலபுரர் இருபத்திரெண்டாம் தேஜசஸ் உத்ஷோ திருஷ்யம் மாத்திராத்தோ சாத் உபயாவி தேஜசி உத்தோ உபய்தி நீங்க வந்து உங்களுக்கு அர்த்தம் புரியலன்னு அவருடைய லாங்குவேஜ் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கு அதுல சொன்ன மாதிரிதான் அங்க சொல்லப்பட்டதுதான் இந்த முதல் மந்திர தைஜசஸ்ய தைஜசஸ்ய உத்வ விஜயான அங்க அத்வம்னா இங்க உத்வம் சம்ஸ்கிருத்தில எல்லாம் கிராமர்ல எப்படி எல்லாம் வரும் அத்வம் உத்வம் அந்த உத்வம் தான் இங்க மாத்திர விஜயான உத்கருஷோ திருஷ்யத்தை ஸ்புடம் அதனுடைய உத்கருஷம் ஸ்புடம் திருஷ்யம் என்னன்னா மேலானதாக மிக தெளிவானதாக விளங்குகிறது உத்கட்டம்னாலும் ஸ்புடம்னாலும் ஒரே அர்த்தம் தான் தசா உபயவிதம் உபயத்துவம் தசா விதம் அந்த மாத்திரையோட சம்பந்தப்படுத்தி மாத்ரா சம்பிர்த்தி பத்தம்னா என்ன அர்த்தம் அதை ஐக்கியப்படுத்தி நினைப்பது தியானம் பண்ணுவது அப்படி பண்ணினா அதுல அந்த உகாரத்தினுடைய அந்த மகிமை தெரியும் பண்ணி பார்த்தாதான தெரியும் சாதனை பண்ணி பார்த்தா தானே தெரியும் விளங்கும் மனசம் மாயசா மக்கே மானசாமான மக்காரபாவே மானசாமான்ய முத்கட்டம் அந்த மந்திரத்தை தான் நீங்க ஞாபகம் இருக்கணும் அந்த ஜாக்கரித்தானாப்னா அப்புறம் சுசுக்தானா அந்த மந்திரத்தோட கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் மந்திரம் மனசுக்குள்ள இருந்தாதான் இந்த ஸ்லோகம் புரியும் இல்லாட்டி ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆதி சாமானம் ரெண்டாவது மான சாமானிய உட்கட்டம்னு சொன்னார் இதுல ஆக ஆதிங்கிறது சாமான்யம் அப்புறம் உத்கருஷம் தெளிவாக தெரிகிறது உபயத்துவமும் விளங்குகிறது அப்புறம் மானம்னா அளக்கிறது லயம்னா ஒடுங்கறது முதல் வரிக்கு விளக்கமே இரண்டாவது வரி என்று சங்கராச்சாரியார் சொல்ற மாத்ரா சம்பிரதி ஆப்தி சாமானியா சம்பிரி பத்தவ சுவம் தசாவிதம் மாத்ரா சம்பிரதி பத்தவ தூ அதே கருத்துதான் இனி பலனை சொல்ற யார் இத நல்லா தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பிரயோஜனம் திரிஷும்துலியம் சயம் நபியூத்த யிர் சபூஜூ துல்லம் சமான்தா வேறு நிலைகளிலும் விராட் வைஸ்வானரண்ய அவ்யா கிருதாத்மா இந்த மூணுலையும் இந்த அகாரத்தையும் உகாரத்தையும் மகாரத்தையும் சாமான்யமா நினைச்சு சிந்திக்கிறானோ துல்லியம் சாமானியம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் வேத்தி நிச்சிதா வேத்தி இது நன்றாக இந்த மூணு ஸ்தானத் நினைக்கிறானோ சகா சர்வபூதான அனைவராலும் பூஜிக்கப்படுகின்றவனாக மகா முனிவனாக இருக்கிறான் வந்திய மகா முனி இது ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லுகிறார்கள் ஓங்கார உபாசனைக்கு கிடைக்கிற பிரயோஜனம் ஞானி இல்லை இவன் வந்து இருக்கிறவர்களான்கள்ல உத்தமமான ஆயிடுவான் ஆனா இத வந்து விசாரம் பண்ணி தெரிஞ்சிருந்தா ஞானி ஆயிடும் ஒரு கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு சகுண பிரம்மமாக இறைவனை இப்படி வழிபட்டாலே இவன் உயர்ந்த நிலையை பெறுவான் உபநிஷத்திர சொல்லியிருக்கு தன் மகா சீத்த மகான் பவதி தைத்ரி உபனிஷத்து சொல்லிருக்கு எவன் பெரிய பொருளை பூஜிக்கிறானோ அவன் பெரியவன் ஆகிறான் ஏன் அவன் பெரியவாழ் பெரியவாழ் பெரிய பொருளையே பற்றி பெரியவாழ் பெரியவாழ் மகானுடைய மகாந்த பதத்தினுடைய தமிழ்ச்சல் தான் தமிழ் தான் பெரியவா வர்றா பெரியவா போறா பெரிய சுவாமி பெரிய சுவாமி பெரியவா சொல்றதுக்கு காரணம் என்ன மகான் அந்த மகான்கிற சொல்லு என்ன சொல்றது மகான் ஞானியாலும் ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சகுண பிரம்ம நிஷ்டனுக்கே இவ்வளவு பிரயோஜனம் கிடைக்கும் சகுண பிரம்ம உபாசனை தான் நம்ம படிச்சுல்லாம் சகுன பிரம்ம்தான் அத்தனை வாக்கியங்களும் சகுண பிரம்ம வாக்கியங்கள் வேற கிடையாது உபாசனையுடைய பிரயோஜனம் என்னன்னா அவனையே எல்லோரும் பூஜைப்பார்கள் அவன் எல்லோராலும் வழிபடக்கூடிய மகா முனிவனாக இருப்பான் சிறந்த முனிவனாக அவன் இருப்பான் என்பது கருத்து வந்திய மகா முனி அடுத்த ஸ்லோகம் அகாரோ நயத்தை ய உைஜம் நாமா வி நீங்க இத வந்து ஒரு ஸ் கோட் பண்ணி பார்க்கணும் ஆகம பிரகரணம் பதினஞ்சாவது ஸ்லோகம் அந்யா துவரா தான வியேதோ க்ஷீணே துரீயம் பதமே அதோட கனெக்ட் பண்ணி பார்வது பதினஞ்சாவது ஏற்படுற நித்த ஒன்று ஒன்று மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டும் எப்பொழுது கஷணம் அப்பொழுது துரிய பதம் உணரப்படுகிறது சொல்லப்பட்டு அடையப்படுகிறது அஷ்ணுத்தை அனுபவிக்கப்படுகிறது சொல்லப்பட்டு இங்க சொல்றதை பாருங்க அகாரோ நயத்தே விஸ்வம் அகாரம் வந்து விஸ்வனை புரிய வைக்கிறது விஸ்வனோடு சம்பந்தப்படுத்துகிறது விஸ்வனிடம் கொண்டு போகிறது நட்சம் அகாரம் விஸ்வனிடம் கொண்டு போகிறது கொண்டு போகிறதுங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஏதோ நிஜமா ஏதோ ஒரு பெக் அனுபவம் நம்மை சேர்க்கிறது மக்காரம் நயத்த விஷ்வம் உக்கார தைஜசம் நயத்தை மக்காரம் நயத்தை அமிரேதி இதுதான் அமற்றே அசப்தே கி நித்தியத்தே இதுல எல்லாம் வந்து நம்ம நினைக்கலாம் போகலாம் வரலாம் ஆனா வந்து இப்ப சொல்லப்படுற அமாத்திர பிரணவம் அகாரம் இதெல்லாம் என்னதுன்னா சகுணம் அகார உகாரம் அகாரம் சகுணம் ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு அந்த நிற்குணத்திலிருந்துதான் இந்த சகுணம் வந்திருக்கு இப்போ பேச்சு பேசாம இருக்கிற நிலையிலிருந்து பேச்சு வர்றதா பேச்சிலிருந்து பேச்சு வரதா பேசாம இருக்கும் அப்புறம் பேசணும் இருக்கிறது பேசும் ஆக இந்த பேசாம இருக்கிறதுங்கிறது வந்து போறதா பேசறதுங்கிறது வந்து போறதா ரெண்டும் வந்து போறது பேசாம இருக்கிறது வந்து போகிறதா பேசுவது என்பது வந்து போகிறதா அப்படின்னு கேட்டா பேசாமல் வந்து போகிறது பேசுகின்ற நிலையும் வந்து போகிறது பேசாம இருக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமோ தூ அசப்தம் எப்படி துவைத்த பீஜம் சொன்னோமோ வேணும் பண்ணும் தலையெல்லாம் இப்ப சொல்ற பிரியாக இருக்கு அணம் இருக்கு அந்நாகிர வாழ்க்கையில நிறைய பேருக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க இருக்கவே இப்ப அது ஒரு செல்போன் வச்சுட்டு எல்லாரும் ஒரே ரூமுக்குள்ள ஒரே பெரிய இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தனை ஒருத்தனை வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பேசிட்டே இருக்கான் ஒரு ஜோக் சொன்னார் அதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் பேசுறதுக்கு போனா அவன் வியாதியை பத்தி சொல்றதுக்கு இவன் ஆரம்பிக்கிற போது என்னன்னு கேட்கறதுக்குள்ள ஒரு போன் வருது அந்த டாக்டரு உடனே போன்ல பேசுறாரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இல்ல சுவாமிகள் பேச முடியாது அரூபம் ஆத்ம விசாரத்துல கடைசியில துரியம் என்னச்சு நான் திரக்யம் ந பகிஷ் பிரக்யம் நோபயத பிரஜம் ந பிரம் ந பிரம் நா பிரஜம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராக்கியம் அலக்ஷணம் அச்சிந்தியம் ஏகாத்ம பிரத்யசாரம் அருபத்துல அது எப்படி நல்லா விளக்கி சொன்னார் ரூபம் ரூபீஜம் ரெண்டுல இருந்து கடந்து போயிட்டோம் ரூபமும் இல்லை ரூபீஜமும் இல்லை அதுல இருந்து கடந்தோம் இங்க என்னன்னா சப்தமும் இல்ல சப்தீஜமும் இல்ல அப்படிப்பட்ட அசப்தத்தை உபதேசம் பண்ண போறது பரா பசந்தி மத்தியமா வைகரி சூக் காரண மகா காரணம் போட்டு இந்த அமாத்திரையை பத்தி சொல்லும் பொழுது போய் வர்ற சப்தம் இல்ல சப்த அபாவம் இல்லை சப்த அபாவம் இல்ல ஆகையினால இது தனியா பிரிச்சு சொல்ல போற அமாத்திரா பிரணவம் இந்த பிரணவம் இந்த அமாத்திர வந்து பேசும் போதும் இருக்கிறது மௌனமாக இருக்கும் பொழுதும் இருக்கிறது எப்படி துரியன் விஸ்வ தைதச பிராக்கியனுள் இருந்தானோ இருந்தானோ விசாரம் பண்ற போது இருக்கிறானோ அதை போலவே அகார உக்காரம் பிரணவம் இருக்கிறது அகார உக்காரம் அகாரத்தினுள் பிரணவம் இருக்கிறது அமாத்திரா பிரணவம் இருக்கிறது அமாத்திரே என்ன சொல்ற அமாத்திரே கத்திகி ந வித்தியதே இதுலாம் கத்தி இருக்கு அகாரத்துல கத்தியாகி இருக்கு ஆகமா பாயினாக அனித்யாக அகார உக்கார அகாரத்துல எல்லாம் போறது வர்றது நினைக்கிறது அப்படிலாம் இருக்கு இது நினைப்பும் மரப்பும் அற கருதா மரவா நெறி அழகான வரி இது கருதான் மரவா நெறி என்பது அழகான வரி கந்த பூத்திலேயே சொல்ற கருதா மரவா நெறித்தான எனக்கு உன் இருத்தாள் வனசம் தர என்று இசைவாய் என்ன வரி பாரு உன்னை நினைக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது இப்ப நம்ம எல்லாரும் நம்மள மனுஷன் நினைக்கிறோமா மனுஷன் மறந்துட்டோமா இல்லையே நான் மனிதன் என்பதை நினைக்கவும் இல்லை நான் மனிதன் என்பதை மறக்கவும் இல்லை ஆனா வந்து எப்படி அகம் மனுஷாங்கறத நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லையோ இந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் இந்த உண்மையை நினைப்போமா மறப்போமா என்னமோ பண்றது சுவாமி ஏதோ நீங்க படிச்சுட்டே போயிட்டு இருக்கீங்க நாங்க மாட்டீங்க மறப்பும் மனதின் தர்மம் ஆத்மாவுக்கு நினைப்பேது பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி ஆஹ நம்ம ஆத்மாவை நினைக்கவும் வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் நினைக்க முடியாது மறக்க முடியாது இதை நினைக்கிறது மறக்கிறது அகாரம் உக்கார மகாரத்தை தான் நினைக்கிறது மறக்கிறதுலாம் அமாத்ராவை நினைக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அதுல கத்திகி கிடையாது என்ன பாஷ்கிருதா போறோம் புரிஞ்சுடா போறோம் மேலும் அடுத்த மந்திரம் வருகிறது பன்னெண்டாவது மந்திரம் இந்த மந்திரம் இருக்கு அதுக்கப்புறம் சில ஸ்லோகங்களும் இருக்கு அதை மாலை வகுப்பிலே நாம் பார்க்கலாம் தேஜா சிரேரங்கை வாசி வசேமேவா ஸ்வந்திரோ வூஷா விஷவே அரிஷ்டோஸ் ஓரி ஓரோ குருராத்மேதி மூதவி மூர்த்த மூத்தாம்பி எங்கள்மோனி Om Shanti Shanti Shanti அருள் வா்த்தையன் வாழி அன்பர் வாழி பராபரம் ஹரி ஓ ஆதிநாமி புவனேஸ்வரிநா